வணக்கம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்க நாட்டு நாடாளுமன்றத்தின் பொருளாதார நிலைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் தமிழர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஆவார் இரண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உலக பொருளாதார வளர்ச்சி மூன்று புள்ளி மூன்று காமன்வெல்த் அமைப்பின் கற்றல் துறைக்கான நல்லெண்ண நியமிக்கப்பட்டுள்ள கார்த்தியாயினி அம்மாள் என்பவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சக்ரா என்னும் ராணுவ விருது பிரதீப் பாண்டா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சென்னையில் தயாரிக்கப்பட்டுள்ள ரயில் எயிட்டின் என்னும் ரயிலுக்கு மத்திய அரசு வந்தே பாரத் என பெயர் சூட்டியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சூரிய சக்தி மூலம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் சோதனை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிப்டீன் புதிதாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது இது எந்த தர நிர்ணயத்துடன் தொடர்புடையது மூன்று ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று புதிதாக நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ள ஐ கோஷா என்னும் விமான கடற்படை தளம் எங்கு அமைந்துள்ளது நான்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆவின் பால் விற்பனை எந்த வெளிநாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது ஐந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்